அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து ஏசிய மாணவியல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தன்னை அறிதல் பள்ளியில் முதல் பாட முடிந்து அடுத்த பாட வேலை கொண்டிருந்தது பள்ளியை ஆய்வு செய்யும் பள்ளி துணை ஆய்வாளர் முன் பள்ளிக்கு வருகை புரிந்தார் தலைமை ஆசிரியரையும் அழைத்து முதலில் ஒரு வகுப்பிற்குள் நுழைந்தார் அவருக்கு ஆசிரியரும் மாணவரும் வணக்கம் கூறினார்கள் ஆய்வாளர் ஆசிரியர் நடத்தி கொண்டிருந்த பாடத்திலிருந்து வினாக்களை கேட்டார் மாணவர்கள் விடை தெரியாததால் அமைதியாக இருந்தார்கள் மூன்றாம் வரிசையில் இருந்த சுடரொளி எழுந்து விடை கூற தொடங்கினாள் தன் கேட்ட அனைத்து வினாக்களுக்கும் உரிய விடையைக் கூறிய சுடரொளியை பாராட்டிய ஆய்வாளர் அடுத்த வகுப்பிற்கு சென்றார் சுடரொளி விடை கூறியதை அனைவரும் வியந்தனர் காரணம் வகுப்பிலேயே அவள்தான் பேசாமல் இருப்பாள் வகுப்பில் நான் எதை கேட்டாலும் பேசாமல் இருப்பாய் புதியவரான ஆய்வாளரிடம் தயக்கமின்றி உன்னால் எவ்வாறு பேச முடிந்தது என ஆசிரியர் கேட்டார் எனக்கு விடை தெரிந்தாலும் தவறாக இருக்குமோ என்னும் ஐயத்தினால் விடை கூற தயங்குவேன் இன்று யாருமே விடை கூறாததால் ஆய்வாளர் நம் பள்ளியை பற்றி தவறாக எண்ணிவிடுவாரே என்பதால் துணிந்து கூறிவிட்டேன் என்றாள் சுடரொலி நானும் இதுவரை உனக்கு விடை தெரியாததால் பேசாமல் இருந்தாய் என நினைத்தேன் உன்னை நீயே அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறாய் உன்னால் முடியும் என அறிந்து செயல்படு என்று ஆசிரியர் சுடரொலியை ஊக்கப்படுத்தினார் ஆம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் நாம் நம்மை அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டு இருக்கின்ற மனநிலையால் நம் உழைப்பால் உண்மையால் நமக்கு கம்பீரத்தை நாம் அடைந்தால் நம்மை கண்டே மற்றவர்கள் பயப்படுவார்கள் சிந்திப்போம் நம்மையே உணர்ந்து செயல்படுவோம் நன்றி